சிவசம்ச்சாரியமியம் அமாரியப்பந்தேபரம் ஓ அைத்தூதி எழுவத்திரண்டாவது पश्यति निर्भेदे कथं பசியம மூேேஷேஸ் கேதோவேற ிவோம்ீவத்தம் விரிங்கசேவீஷிவதீவ சிவத்தைக்கமனோயஸ சாத்மோனேத்தர ஆசிரியர் அத்வைத அனுபூதியை நமது உள்ளத்திலே நன்கு விதைக்கின்றார் அனுபூத்தினா இந்த இடத்துல ஜான என்று பொருள் புரிந்து கொள்ள வேண்டும் அத்வைத ஞானத்தில் அத்வைத ஞானத்தை நன்கு உறுதியாக இருப்பது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இது மனதிலே உண்டாகும் அனுபவம் அல்ல அறிவின் உறுதிதான் இங்கே அனுபவத்தி அனுபூதி என்று சொல்லப்படுகிறது அறிவின் உறுதியே அனுபூதி என்று சொல்லப்படுகிறது பொருள்களாலோ கற்பனைகளாலோ பாவனைகளாலோ ஏற்படக்கூடிய அனுபவத்தை போன்றது அல்ல இது புறப்பொருள்களின் வாயிலாகப் பெறப்படுகின்ற அனுபவம் இது அல்ல அனைத்திற்கும் ஆதாரமான மெய்ப்பொருளை பற்றிய உறுதியான அறிவுதான் இங்கே அனுபூதி என்ற சொல்லால் குறிப்பிடப்படுகிறது அனைத்து வேற்றுமைகளும் அறியாமையினால்தான் என்று ஸ்லோகங்கள் கூறுகின்றன இந்த ஸ்லோகங்கள் ஜீவ ஈஸ்வராதி பாவேனன்னு பார்த்தோம் அது வந்து அது கொஞ்சம் அண்மயம் கொஞ்சம் விளக்கமாக தேவை என்று கேட்டார்கள் அதாவது அறிவா அறிவிலி அஜானியானவன் ஜீவஈஸ்வரன் முதலான பாவங்களால் வேற்றுமையை காண்கிறான் எழுபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தினுடைய முதல்வரி அக்ியானவன் ஜீவ ஈஸ்வராதி பாவங்களினால் வேற்றுமையை காண்கிறான் வேத பூர்வத்தில் ஈஸ்வர ஜீவம் பேதம் பார்க்கறது வந்து அக்ஞானம்னு கருதப்படாது வேதாந்தத்தில் தான் ஜீவ ஈஸ்வர பேதம் அஜானம் என்று கருதப்படும் ஆகையினால் உலகத்தில் வந்து ஜ உலகம் வேற ஜீவ நான் வேறேன்னு நினைக்கிறது வந்து அது முழு பெரிய அஜானம் அப்புறம் ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்து கடவுளும் நானும் வேறுன்னு நினைக்கிறது முதல்ல அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அது அறிவுள்ள மனிதனுடைய செயல் என்று தான் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் அதுவும் அஜானம் என்று வேதாந்தம் சொல்லுகிறது வேதபூர்வம் ஈஸ்வரனை தனக்கு வேறாக க பார்ப்பதை குறைவாகச் சொல்லுவதில்லை சொல்லப்போனால் அது பக்குவத்திற்கு உயர்ந்த சாதனம் என்று அதை போற்றுகிறது ஆனால் வேதாந்தம் ஜீவ ஈஸ்வர பாவம் அஜானம் வேத பாவம் அஜானம் என்று சொல்லுகிறது இந்த விவே விவேகத்தை நாம் நன்கு உடையவர்களாக இருக்க வேண்டும் அதனால வந்து ஈஸ்வரனை நெகேட் பண்றோங்கிறத நீங்கள் ஜாக்கிரதையாவே புரிஞ்சுருக்கணும் ஆக எப்படி பேதம் உண்டாகும் சூட்சரத்தை தாங்குவதால் தான் இவன் ஜீவன் எனப்படுகிறான் சிவமாகிய இவன் ஜீவன் எனப்படுகிறான் லிங்கம் அழிந்து விட்டால் இவனுக்கு ஜீவனாயிருக்கும் தன்மை எப்படி ஏற்படும் என்று கேட்டு நிறைவு செய்தது சிவன்தான் ஜீவன் ஜீவன்தான் சிவன் என்று அழகிய கருத்தை கூறியது எவன் ஒருவன் இந்த ஒன்றாயிருக்கும் தன்மையை அத்வித்தீயமான பிரம்மஸ்வரூபமாக அறிந்து கொள்ளுகிறானோ அவன்தான் ஆத்ம ஜானி நச்ச இதரஹா சொல்றது அவன்தான் உண்மையிலே ரியல் ஆம ஜ நீக்குபவன்தான் ஆத்ம ஜி ஜ பேதத்தை உடையவன் உண்மையான பரமார்த்தமான ஆத்மாவை தெரிந்து கொள்ளாதவன் என்று இங்கே உபதேசிக்கப்பட்டிருக்க அப்போ ஜீன் வேற ஈஸ்வரன் வேற ஜீவன் வேறேன்னு கருதி கொண்டிருக்கிற எல்லோருமே உண்மையிலேயே ஆத்ம ஜ்யானிகள் இல்லை அப்போ இது ஜாகிரதையாக புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது வேதா வேத பூர்வத்திலையும் கூட ஈஸ்வரனை தனியாக வச்சு தான் சாஸ்திரம் உபதேசிச்சிருக்கிறது அப்போ வந்து நான் வந்து இந்த ஸ்தூல ஷரீரத்துக்கு வேறானவன்கிற ஜானத்தோடு அங்கே இருக்கு ஆனால் வேதாந்தத்துக்கு வந்தவுடனே சூக்மசரீரம் காரணசரீரத்துக்கும் நான் வேறானவன்கிற ஜானம் வேதாந்தம் கொடுக்கிறது ஆகவே இன்னும் சில ஸ்லோகங்களில் இது விளக்கமாக மேலும் வருகிறது பார்க்கலாம் நச்ச இத்தரகா சகாயேவ தன்னை பிரம்மமாக தெரிந்து கொண்டவன்தான் உண்மையில் ஆத்மஜானி பிரஜானம் பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி உணர்வே பிரம்மம் நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று அறிந்து கொண்டவன்தான் ஆத்மஜானி பிரம்மஜானி மற்றவர்கள் பிரம்மஜானியை பிரம்மஜானம் உடையவர்கள் அல்ல சாஸ்திரத்தில் சில இடங்களில் பிரம்மனை வந்து ஈஸ்வரனாகவும் சொல்லியிருக்கு இதெல்லாம் ஒன்றும் நியமம் இல்லாமல் பிரயோகங்கள்லாம் நிறைய இடங்களில் இருக்குது ஈஸ்வரன் சொன்னால் பிரம்மங்கிற அர்த்தம் இருக்குது பிரம்மம்னு சொன்னால் ஈஸ்வரங்கிற அர்த்தமெல்லாம் சாஸ்திரத்தில் சர்வசாதாரணமாக பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு அதனால் நம்ம நம்ம பிரித்து பிரிஞ்சுக்கிறோம் ஈஸ்வரன் சொன்னால் சர்வஜத்வம் சர்வசக்திமத்துவம் இந்த குணங்களையெல்லாம் உடைய பகவான்னு சொன்னாலே ஆறு குணங்களோடு இருக்கிறவர்னு அர்த்தம் பிரம்மம் பகவான் அல்ல ஈஸ்வரந்தான் பகவான் பிரம்மம் வந்து நிர்குணம் அதை பகவான்னு சொல்ல மாட்டோம் ஆகையினால பிரம்ம ஜானி சில சமயம் சொல்லுவோம் பகவானை தெரிஞ்சிருந்தவன் அவன் உண்மையான பிரம்ம ஜானி தன்னை வந்து சூக்ம சரீரத்தில் சூக்ம சரீரமாக மாத்திரம் கருதி கொண்டிருக்கிறவனும் உண்மையான ஆத்ம ஜ்யானி இல்லை பிரம்ம பகவானுக்கும் உண்மையிலேயே கிடையாது எனக்கும் உண்மையிலேயே குணம் கிடையாது குண நிர்குணமான வஸ்து ரெண்டு கிடையாது மௌனம் வந்து நாலு இருக்குன்னு சொல்ல முடியுமா நாலு இருக்கு ரெண்டு விதமான மௌனம் இருக்கு மூணு விதமான அது விதம் சொல்லுவோம் உபதேசத்துக்கு சொல்லுவோம் ஆனால் மௌனத்தில் வந்து சீனா மௌனத்துக்கும் ரஷ்யா மௌனத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னெல்லாம் சொல்ல முடியுமா என்ன மௌனத்தில் வேற்றுமை சொல்ல முடியுமா பேச்சில் தான் வேற்றுமை சொல்ல முடியும் ஒரே தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளவு வித்தமாக வித்தியாசமான தமிழெலாம் இருக்குது இல்லை பேச்சில் தான் வேற்றுமைகள் இருக்கும் மௌனத்தில் ஏது வேற்றுமை அதனால் பகவானுக்கும் நமக்கும் குணங்கள்ல எல்லாம் வேற்றுமை இருக்குது ஆனால் ஸ்வரூபத்தில் பார்க்கும் பொழுது நிர்குணமான ஸ்வரூபத்தை பார்க்கும் பொழுது எள்ளளவும் வேற்றுமை இல்லை அணுமாத்திரமபி நாஸ்தி கௌடபாதாச்சாரியார் சொல்லுகிறார் எவன் ஒருவன் அணு அளவு வேற்றுமையை கற்பிக்கிறானோ அவன் மீண்டும் மீண்டும் பிறந்து உழலுகிறான் ஸ்பஷ்டமாக சொல்கிறார் அணுமாத்திரமபி பக்தர்களுக்கு தான் அத்வைதத்து பேர்ல கோபமே தவிர அத்வைதிகளுக்கு நல்லா பக்தி வேணும்னு சொல்றோம் பக்தி இருந்தா தான் ஞானம் வருங்கிறோம் பரஸ்பரம் விருத்தே தைரயம் அவங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பக்தர்களுக்குள்ளே பகவானை பற்றின லக்ஷணத்தில் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது ஆகையினால் அவர்களுக்குள்ள தான் ப்ராப்ளம் நம்ம அவங்களோட சேர்றதுல அதை வியாபாரிக சத்தியமாக நல்லா ஒத்துநிட்டோன்னு தருவது அத்வைதத்தைத்தான் பக்தர்கள் ஒத்துக்கொள்வதில்லை அதாவது தீவிரமாக பகவான் வேறே நான் வேறே நினைக்கின்ற பக்தர்கள் ஒத்துக்கொள்வதில்லை ஆனால் பக்தியை நன்றாக நாம் ஒத்துக்கொள்வோம் அது வேணும் பரிபூர்ணமாக இருக்கணும் பகவான் வேறே நான் வேறேங்கிற புத்தி அவசியம்தான் ஒரு லெவலில் அப்படின்னு சொல்லும் ஒரு லெவல்லன்னு சொல்லுவோம் அதுதான் அல்டிமேட்டுன்னு அவர்கள் சொல்லுகிறார்கள் இங்கே நமக்கு அவங்களுக்கும் வேதம் வருது பக்தர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை பக்தர்கள் பக்தியை அத்வைதம் பூர்ணமாக ஒத்துக்கொள்கிறது அத்வைதிகள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள் பக்தி இல்லாமல் அத்வைதம் வராது என்பதை நன்றாகவே ஒத்துக்கொள்ளுகிறார்கள் ஆனால் அத்வைதத்தை பக்தர்கள் தீவிர முரட்டு பக்தர்கள் ஒத்துக்கொள்வதே இல்லை அது அவர்களுடைய ப்ராப்ளம் அது வேறு விஷயம் இது கொஸ்டின் ஆன்சர் செஷன்லேயும் இது இருக்கும் அது இருக்குது ஒரு கேள்வி இருக்குது அப்புறம் நான் விளாட் சொல்கிறேன் சக ஆத்மக்யா நச்ச இதர நச்ச இதரஹா வேறு அதை தவிர வேறு இல்லை அவன்தான் ஆத்மக்யன் மற்றவன் ஆத்மஜ்யானி இல்லை இது ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்கார் அவர் சஹா ஆத்மக்யா நச்ச இதரஹாங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை அவன்தான் ஆத்மஜானி அவன்தான் பிரம்ம மற்றவன் இல்லை இல்லை இல்லைன்னு ஸ்பஷ்டமாக சொல்றார் இனி இதே கருத்தை ஒரு உதாகரணத்தின் மூலம் திருஷ்டாந்தத்தின் மூலம் விளக்குகிறார் கஷீரயோகாத் யீரவத் திருஷ்ய ஆத்மயோகாத்மாயம் கஷீரோயிருஷ்ண ஆமயம் த வருகின்ற மூன்று ஸ்லோகங்கள் தொண்ணூற்றி எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு மூன்றும் பரமஹம்சுவரூபத்தை உபதேசிக்கிறது பரமஹம்ச பரமஹம்சான்னு ஒரு சப்தம் இருக்கிற போதே இன்னொன்று நம்ம அப்ளை பண்ணிக்கணும் அபரஹம்சா அபரமஹம்சஹா ஓடலாம் இல்லாட்டி அபரஹம்சா பரஹம்சானாலும் பரமஹம்சானாலும் ஒன்றுதான் ஒன்று பெரிய பேதம் கிடையாது இல்லை பரமஹம்சுவரூபத்தை உபதேசிக்கிறது ஹம்ச பக்ஷி பாலையும் நீரையும் சேர்த்து வைத்தால் நீரை பாலிலிருந்து பிரித்து எடுத்துவிடுகிறது அது ஹம்சபக்ஷியினுடைய விசேஷம் இது திருஷ்டாந்தம் தார்ஷ்டாந்தம் ஆத்மாவும் அனாத்மாவும் சேர்ந்திருக்கிறது ஞானி ஆத்மா அனாத்மாவை பிரித்து தெரிந்து கொள்ளுகிறான் அனாத்மாவிலிருந்து ஆத்மாவை பிரித்து புரிந்து கொள்ளுகிறான் இந்த மூன்று ஸ்லோகங்களுடைய சாரம் அதை ஸ்லோகத்தின் மூலமாகவே நாம் அர்த்தம் தெரிந்து கொள்ளலாம் யா நீ அது மிஷா அது பொய்யாகும் பொய்யாக தோன்றுகிறது க்ஷீரவது திருஷ்யத்தை அது பொய் உண்மையல்ல நீரம்னா ஜலம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் நீரம்ங்கிற சப்தம் வந்திருக்கு யதா நீரம் எப்படி ஜலமானது க்ஷீரயோகாத் பாலினுடைய சம்பந்தத்தினால் கஷீரவத்து திருஷ்யத்தே பால் மாதிரி தெரிகிறது சம்ஸ்கிருதத்தில் பயகான்னு ஒரு சப்தம் இருக்குது இந்த பயஹாங்கிற சப்தத்துக்கு ஜலம்னு ஒரு அர்த்தம் பால்னு ஒரு அர்த்தம் உண்டு பயஹா பயஹான்னாலே பால்னு ஒரு அர்த்தம் ஜலம்னு ஒரு அர்த்தம் இருக்குது தண்ணி கலந்த பாலுக்கு நாங்கள்லாம் கூப்பிடுறது பயஹான்னு அது ரெண்டு அர்த்தம் இருக்கு அதில் தண்ணி கலந்த பாலுக்கு பயகா ஆகா பயகானாலும் க்ஷீரம்னாலும் ஒரே அர்த்தம்தான் க்ஷீரம்னா பால் அது என்னதுன்னா பால் மாதிரி தெரியறது எது ஜலமும் ஒன்றும் வேண்டாம் ஒரு பாத்திரத்தில் ஜலத்தை விட்டு ரெண்டு கொஞ்சம் ஜலம் கொஞ்சம் பால் விட்டுட்டா போறோம் பால் மாதிரியே தெரியும் சரி இதெல்லாம் நான் ரொம்ப ஜோக்குக்கெலாம் போக விரும்பலை விட்டுருவோம் நிறைய வருது அதனால் இப்பெல்லாம் வந்து தண்ணி தான் விலை ஜாஸ்தியாக இருக்குது பால் வந்து இந்த வாட்டர் பாட்டில் இருக்கான் விலை ஜாஸ்தியாக இருக்குது பால் கூட லெட்டர் விலை கம்மியாக தான் கம்பேர் பண்ணுற போது அதனால் அதனால் பால்காரன் என்ன சொல்கிறான் தண்ணி விலை கூடி போச்சுங்க சுவாமி பால் தண்ணி வேலை கூடிச்சு சொல்லி வரலாம் அப்போ கஷீரோ கஷ்டத்தை மாதிரி இருக்கு அது வந்து ஒரு பொய்த் தோற்றம் அது உண்மையில் பாலில்லை அது மாதிரி என்னன்னா அயம் அயம் அநாத்மா அயம் அனாத்மா இந்த உடல் ஆத்மயோகாத்து நமக்கு நன்றாக அனுபவிக்கப்பட்டு இந்த உடலானது அயம் அனாத்மா ஆத்மயோகாத்து ஆத்மவத்து திருஷ்யத்தே ஆத்மாவனுடைய சம்பந்தத்தினால ஆத்மா மாதிரி தெரியறது என்னுடைய தொடர்புனால இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாம் தெரியுது ஆனா நான் இல்லது இப்ப ஜலத்துக்கு சச்சிதானந்த ஆத்மா அப்படி புரிஞ்சுக்கணும் ஆக ததா அது முன்னாடி போட யதா ீரோாத் கஷீரத் மிருஷா திருஷ்ண ஆமயாத்து மருஷா அன்தமவி மருஷாவன போட்டும்னா நல்லது அது மிருஷா மாயத்தோட்டம் எம் க்ஷீரோ க்ஷீரவ் திருஷ்ய த அநாத்மா ஆத்மயோகாத்து ஆத்மவுத்து திருஷ்யத்து அதிகமாக விளக்க வேண்டியதில்லை இது மீண்டும் மீண்டும் பல இடங்களில் விளக்கப்பட்டிருக்கிறது இந்த விவேகத்தை நீ பண்ணு பண்ணுன்னு திரும்ப திரும்ப நமக்கு உபதேசிக்கிறார் ஆசிரியர் நீராத் கஷீரம் ம்ம்சோ மு கஷீரம் பிக் मुक्तो ஒருவன் எப்படி பரமஹம்சன் ஆகிறான் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது நீரா கஷரம் ப்ரிக்கிருத்திய ஹம்சா பவதி அந்நா சம்சா பவதி ஹம்சத்தை எப்போ ஹம்சம்னு புரிஞ்சுக்க முடியும்னா அது வந்து பாலில் இருந்து நீர்லருந்து பாலை பிரித்தாதான் அதுக்கு முடியுமாது தண்ணி மாத்திரம் வச்சுட்டு பாலை மாத்திரம் குடிச்சுட முடியும் நினைக்கிறேன் நானும் நம்ம பா காய்ச்சினோம்னா முதல்ல வற்றிவிடும் அப்புறம் தான் பால் பூங்கும் அது மாதிரி இங்கேயும் விசாரங்கிற அக்னியினால நம்ம வந்து நன்றாக விச் காய்ச்சினோமான இந்த அனாத்மா போய் எது ஆத்மான்னு நன்னா புரிஞ்சுக்க முடியும் இது நம்ம இதில் ஸ்லோகத்தில் இல்லாத ஒரு கருத்து எப்படி நாம் என்ன பண்ணுறது பாலை வந்து காய்ச்சற மாதிரி காய்ச்சினா என்னாகும் முதல்ல தண்ணியெல்லாம் இதாகிடும் இப்படி தான் நினைக்கிறேன் மறந்து போயிட்டு தெலாம் முதல தண்ணி எல்லாம் வந்து காஞ்சி போயிடும் அப்புறம் தான் பால் காயும் பொங்குவது முதல்ல தண்ணி வந்து தண்ணியை விட்டுடுவது மாத்திரம்தான் இருக்கும் அது மாதிரி இங்கே நாமளும் என்னன்னா அனாத்மாவும் ஆத்மாவும் கலந்திருக்கிற இந்த பாலும் தண்ணியையும் விசாரங்கிற அக்னியாகிய விசாரத்திலே ஈடுபடுத்தினால் அப்புறம் அது பிரிச்சு அறிந்து விடும் நீரா ஹம்சா பதி ஹம்சபக்ஷிய எப்ப ஹம்சபக்ஷின்னு சொல்லுவோம் அது பாலை பிரிச்சு குடிச்சாத்தான் ஹம்சபக்ஷின்னு அதை தீர்மானம் பண்ணுவோம் இல்லாட்டி அது ஹம்சபட்சி இல்லை அது வெறும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் அது வந்து வாத்து மடையன்லேயே வாத்து மடையன்னு பேர் அது வாத்து அப்படி இருக்கும் ரொம்ப பிரசித்தது நீராத்து க்ஷீரம் ஹம்சா பதினா ஒருபொழுதும் அது அது பண்ணலைன்னா அது ஹம்சம்னு தெரிஞ்சுக்க முடியாது அது மாதிரி மனிதன் தேகே ஸ்வம் ப்ரிக்கிருத்திய ஸ்வம்னா தன்னைன்னு அர்த்தம் ஸ்தூலாதேகனா ஸ்தூலம் முதலியவைகளிலிருந்து அப்படின்னு அர்த்தம் முதலியவைகளிலிருந்துன்னா ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் முதலியவைகளிலிருந்து ஸ்வம் தன்னை பிருத்த கிருத்திய பிரித்து அறிந்து கொண்டு சிம்பிள் விவேகம் என்ன எத் திருஷ்யம் தத் திருக் நபதி எது அறிகிறதோ அது அறியப்படு பொருளாக ஆகாது என்கின்ற எளிமையான நியாயப்படி அறியப்படுகின்ற உடலும் அறியப்படுகின்ற மனம் புத்தியும் அறியப்படுகின்ற அறியாமையும் நான் அல்ல அறியாமைங்கிற காரண சரீரத்தை சொன்னேன் ஆயனூசரீரமுன்ன கிடையாது சூக்மரீரம் நாங்க கிடையாது காரணரீரமு நாங்க கிடையாது அஹம் அஞ்நான்கட்சி அஸ்மி அஹங்காரசாட்சி அமீன் பிளக் பஞ்சகோஷவிவேக்கம் பண்ணி அன்யோத்தர ஆமா பிராணமய அன்யோத்தர ஆமா மனோம அந்யோந்தர விஜா அந்யோந்தர ஆத்மா விஜானமய அந்யோந்தர ஆத்மான ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்ட ச ஏகா சயே பம்வித் எல்லாம் அப்படியே இதெல்லாம் முக்கியமான மகா வாக்கியமாக அதெல்லாம் எடுத்துருந்தாச்சு இப்படி வருஷ விவேகம் பண்ணி பஞ்சகோஜ் இதெல்லாம் தைத்திரியபுரிஷத்து மந்திரங்கள் மந்திரங்கள் இந்த இந்த அன்ன அன்னமயத்துக்கு ஆத்மாவாக பிராணமயன் இருக்கான் பிராணமயத்துக்கு ஆத்மாவாக மனோமயன் இருக்கிறான் மனோமயத்துக்கு ஆத்மாவாக விஜய்மயன் இருக்கிறான் விஜயானமயத்துக்கு ஆத்மாவாக ஆனந்தமயன் இருக்கிறான் ஆனந்தமயத்துக்கு ஆத்மாவாக ஆனந்த நான் இருக்கிறேன் நானே பிரம்மம் நான் ஒருவனே இருக்கிறேன் எவன் ஒருவன் இவ்வாறு அவன் ஒரு பொழுதும் பயத்தை அடைவதில்லை கிமகம் சாதுனா கரவம் கிமகம் பாபம கரவமி நான் ஏன் புண்ணியத்தை செய்யாமல் போனேன் நான் ஏன் பாபத்தை செய்தேன் என்று அவன் வருந்துவதில்லை ந விபேதி சஹா ஏ ஆத்மான அழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார் எவன் ஒருவன் இந்த ஜானத்தினால் தன்னை நன்கு பலப்படுத்தி கொள்ளுகிறானோ அப்படி சொல்றார் ஸ்பிருணு பலயதி இந்த ஞான நிஷ்டையினால் தன்னை ஒருவன் எப்படி வலிமைப்படுத்திக் உபே வைத்தே ஆத்மான நிறைய சொல்லியிருக்கு சொல்ல ஆரம்பித்தா அதுலாம் முடிவே இல்லை இப்படி ப்ரித்த கிருத்தியன்னு சொல்லியிருக்கு அதைத்தான் விளக்கம் ப்ரித்த கிருத்தியான்னு பிரித்து அறிந்து கொள்ளுதல் நாமளாக உட்கார்ந்தா தனியாக உட்கார்ந்த அதெல்லாம் பிரிக்க முடியாது குருவின் சகாயத்தோடு சாஸ்திரத்தின் துணையோடு வேதாந்த சாஸ்திரத்தை குருவின் துணையோடு ஆராய்ந்து சாஸ்திர்க்கும் அப்படி சுவாதந்திரேன பிரம்மாநேஷனம் ந குறையாது சங்கராச்சாரியர் சொல்லுகிறார் என்னதான் எல்லா சாஸ்திரம் தெரிஞ்சவனாக இருந்தாலும் எனக்கு வந்து கிராமர் தெரியும் எனக்கு வந்து தர்க்கம் தெரியும் நான் பூர்வமிமாசா சாஸ்திரம் வந்து ரெண்டாயிரம் சூத்திரம் மனப்பாடம் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரம் சூத்திரத்துக்கும் எனக்கு அர்த்தம் தெரியும் சாபர பாஷ்யம் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு குரு இல்லாமையே நான் வந்து உத்தரமீமாசாவை படிக்கிறேன் நான் கெட் அவுட்ங்க என்ன அர்த்தம் ஒத்துக்க மாட்டேங்கிறார் சனி எவ்வளவுதான் சாஸ்திரம் படித்தவனா இருக்கலாம் சம்ஸ்கிருத ஜானம் உனக்கு இருக்கலாம் ஆனா வேதாந்தத்துக்கு வரும்போது நீ குரு இல்லாமல் அதுக்கே குரு இல்லாமல் நீ படிக்க முடியாது அப்புறம் இதுக்கும் கட்டாயம் வேணுங்கிறார் அதனால் குருவினுடைய துணையோடு தான் ஒருவன் பிரித்து தெரிந்து கொள்ள வேண்டும் தானாக உட்கார்ந்து நான் ஒரு இடத்துல மூலையில் மலை மேலே போய் உட்காந்துட்டு ஆத்மா அனாத்மாவிலேருந்து பிரிக்க போகிறேன்னா இன்னும் பண்ண முடியாது அது நடக்காது ரொம்ப கஷ்டம் அது சங்கராச்சாரிய எளிமையாக பிரித்து தெரிந்து கொள்வதற்கு குரு தேவையப்பாங்கிறார் எளிமையாக பிரித்து தெரிந்து கொள்வதற்கு அதனால் சாஸ்திரோப்பி சுவாதந்திர பிரம்மாநேஷனம் நகுதியாது சாஸ்திர மற்ற சாஸ்திரங்களை படித்தவனாக இருந்தாலும் பிரம்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்வதற்கு தானாக முயற்சிக்க கூடாது குருவின் துணையோடு தான் குருவின் உபதேசப்படிதான் பிரித்து புரிந்து வேண்டும் பிரச்சக்ரித்திய நன்கு பிரித்து அறிந்து கொண்டு இது ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாம் அறிவால் பிரிக்கிறது நம்ம எதை உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கோமோ அதை நாம் மறக்கிறது எது உண்மையோ அதை நினைக்கிறது அவ்வளோதான் எதை உண்மைன்னு நினைச்சுன் இருக்கோமோ அதை மறக்கணும் எது எது உண்மையோ அதை நினைக்கணும் உண்மை பொய் தான் உண்மை மாதிரி தெரிஞ்சுட்டுருக்கு அதானே அது மாதிரி மாதிரின்னே சொல்லிட்டு இருக்கார் பாருங்கள் பொய் தான் உண்மை மாதிரி தெரிஞ்சுட்டுருக்கு ஆகையினால அந்த உண்மை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பொய்யை புரிஞ்சு அந்த பொய்யன் பொய்யை மறந்து விட்டு மறந்து விட்டுன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த விறத்தியை என்டர்டெயின் பண்ணாமல் என்ன பண்ணுறதுன்னா இந்த விறத்தியை எது மெய்ப்பொருளோ அந்த விறத்தியை நீ என்டர்டெயின் பண்ணு அந்த விற்பி அத்வியூர்வ ஆஹ் அனத்மாக்கை நீக்கி ஆத்மா மனசம் பண்ணிக்கொள் என்பது கருத்து பிளக் அதாவது சிஜ்ஜிரை சைத்தன்யத்துக்கும் ஜெடத்துக்கும் உள்ள இருக்கிற பேதங்களெல்லாம் பிரித்து புரிந்து கொண்டு ப்ரித்த கிருத்திய பல கோணங்களில் இதை இப்படி பண்ணி என்ன பண்ணால் சர்வ பிரகாரையும் பாங்க அடிக்கடி சாஸ்திரத்தில் எத்தனை மெத்தடு உண்டோ எல்லா விவேகத்தையும் யூஸ் பண்ணி பார் எப்படியா உங்களுக்கு நிஷ்டை ஏற்பட்டால் சரி அதனால் நிஷ்டை ஏற்பட்டால் ஞானம் பூர்த்தி இல்லாட்டி அதை ஞானம் என்ன பண்ணும் திடீர்னு திடீர்னு தகராறு பண்ணும் ஞானம் வந்து வேலை செய்யாது அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் காஃபியில் அடியில் போட்ட சர்க்கரை மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் நம்ம வாட்டுக்கு பிடிச்சுட்டே இருப்போம் கசந்துகிட்டே இருப்போம் அது கலக்காம இப்படி நல்ல திருஷ்டாந்தது தான் வேதாந்தம் படித்து அந்த ஞானம் வந்து சரியான நேரத்துக்கு துக்கத்தை நீக்கலேன்னு சொன்னால் அது காஃபியில் அடியில் இருக்கிற சர்க்கரைக்கு சமானம் ஆகையினால்தான் இவர் இப்படி சொல்றாரு திரும்ப திரும்ப சொல்லி ப்ரிசக் கிருத்திய முக்தோ பவதி முக்தகா பவதி முக்தகா பவதி விடுபட்டவனாகிறான் முக்தகா எப்போ முக்தனாரானா முக்தின்னு ஒன்று இல்லைன்னு புரிஞ்சுட்டா தான் முக்திதான் இது ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் வேதாந்தத்தை உபதேசம் பண்ணுறதுங்கிறது கத்தி மேலே நடக்கிற மாதிரி இருக்கு என்ன முக்தி அடையணும்னு சொல்கிறோம் எந்த ஆங்கிளில் முக்தி இல்லைன்னு சொல்கிறோம் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு வியாவகாரிக்ஷ்டியாக பந்த அஸ்தி வியாவகாரிக மோட்சம் ஆசிய பாரமார்த்திக்ஷ்டியாக பந்தோப்பி நாஸ்தி மோக்ஷோப்பி நாஸ்தி நித்தியசுத்த புத்த முக்தபரிபூர்ண சச்சிதானந்தஸ்வரூபா இவ அஹமஸ் அவ்வளவுதான் ஒன்றும் சொல்ல முடியாது இல்லை முக்தோ பவதி முக்தோ பவத்தின்னா விடுபட்டு விடுகிறான் அனாத்ம விருத்தியே பலமாக இருக்கு அனாத்ம விரத்தி முதல்ல கேட்குற போது வேதாந்த விற்பி கொஞ்சம் வேலை பண்ணுறது ஆனால் இதை நன்றாக திரும்ப திரும்ப இப்படி ஸ்லோகத்தை ஒன்று பார்த்து பார்த்து எழுபத்தி அஞ்சாவது ஸ்லோகம் வந்து எழுபத்தஞ்சு எழுபத்தி ஆறாவது ஸ்லோகத்துக்கு வந்து இப்போ உறுதியாகணும் இந்த உறுதியான உடனே அது அந்த அந்த அறிவு தான் அது தான் பலமானது இல்லை சும்மா முதல்ல கேட்குற போது இருக்கிற மாதிரி இருக்காது திரும்ப திரும்ப பொறுமையாக விசார பொறுமையாக திரும்ப திரும்ப இதையே சிந்தனை பண்ணி பலப்படுத்தி கொள்கிறோம் அப்புறம் அதுலேருந்து விடுபட்டோம் அந்த விறத்தியே நமக்கு போயிடும் இப்படி அத்வைதனுபூதியை மூணு நேரம் சொன்னால் இந்த விற்பி வருமா வருமா இந்த அனாத்மாக்கார விறத்தி நமக்கு என்னன்னா இது படிச்சு முடிச்ச உடனே புடிஞ்சது கேமர படிச்சாச்சு நான் தான் படிச்சுட்டேனே படிச்சாச்சு கற்க அப்புறம் போடுக படித்த உடனே உங்களுக்கு தெரியுமில்லையா நான் அதை அடிக்கடி சொல்லுவேன் கற்க கசல கற்பவை கற்றவின் விற்க இடைக்கித்தகை படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சு இது வந்து இது இது கொஞ்சம் வெயிட்டு கிடைக்க இந்த பேப்பர் இது ஏதோ எத்தனையோ வெயிட்டோடு எதுவும் சேர்ந்துன்னா இது ஒரு ஒரு ஒரு நாலு கிராமாவது ஆகாதா அஞ்சு கிராமாவது போகாதா வச்சுக்கோ எனக்கு எனக்கு இட போட தெரியல வச்சுக்கோம் அப்போ வந்து இது சரி இதுவும் விற்க இடைக்கு தகுந்த மாதிரி அப்படி பண்ணக்கூடாது அதுக்கு தான் அத்வைத அனுபூத்தியை வந்து இப்போ நான் வந்து நம்ம வந்து சத் சங்கத்தில் வாசிச்சிருக்கோம் ஒன்னு படிச்சுண்டே இருக்கணும் இல்லாட்டி ஏகாந்தமாக இருந்து சத் சங்கத்திலிருந்து நல்ல விஷயத்தை பேசுங்க இந்த மூணத்தவரை மத்த எதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அவ்வளோதான் ஓம் தத் சைஃபே முடிச்சு போயிடு போயிடு இல்லாட்டி தனியாக சுவாத்தியாயம் ஏகாந்த தியானம் இந்த மேனேஜ் பண்ணிட்டுருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி யார்டாக கொஞ்சம் ஊறுகாய தொட்டுக்கிற மாதிரி அப்படி சொல்லி அது கொஞ்சம் ஒன்றும் இல்லை ரொம்ப இல்லை ஊர்காய்தானே ஊர்காய மெயின்டிஷாக மாறிவிடும் அப்புறம் வந்து சப்ஜெக்ட் போயிடும் ஜாகிரதாக இருக்கணும் இல்லை முக்தோ பவதி நான் அந்நதா வேறு வகையில் இவன் முக்தனாக முடியாதுங்கிற ப்த்திருத்திய முக்தோ பதி ஸ்தூலாதேகே ஸ்வம் பிருத்தகிருத்திய ஸ்தூலங்களிலிருந்து தன்னை நன்றாக பிரித்து தெரிந்து கொண்டவன்தான் முக்தி அடைவான் மற்றவன் முக்தி அடைய மாட்டான் ஸ்பஷ்டமாக சொல்லி வேறு வழியில் வேதமே சொல்லுகிறது நானியா வித்யத்தேயனாய இதற்கு வேறு வழியே இல்லை இதை தவிர வேறு வழி இல்லை என்று வேதங்கள் சொல்லி இருக்கிறது ஆகவே இந்த வாக்கு இவரும் இதை சொல்லிட்டே வர்றார் நச்ச இத்தரகா அவனே ஆத்மக் மற்றவன் பாலையும் நீரையும் பிரித்து தெரிந்து கொள்வதுதான் ஹம்சபக்ஷி அதுபோல ஆத்மாவையும் அனாத்மாவையும் பிரித்து தெரிந்து கொள்வதுதான் கொள்வன் தான் முக்தன் பரமஹம்சன் இந்த முக்தகா இசை நான் போட்டுகிறேன் பரமஹம்சா பரமஹம்சா இவர்கள் அறிவால் பொய்யையும் மெய்யையும் பிரித்து அறிபவர்கள் அறிவால் பொய்யையும் மெய்யையும் பிரித்து அறிபவர்கள் ஆகவே இவர்கள் பரமஹம்சர்கள் ஹம்சகீதான்னு ஒரு டெக்ஸ்ட் படித்தோம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அதிலேயே இந்த விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது என்னால் ஹம்சஹா பரமஹம்சான்னால் சந்யாசிக்கு ஒரு இன்னொரு விசேஷமான பேர் பரமஹம்சான்னு பேர் சன்னியாசிக்கு சன்னியாசத்திலே பரமஹம்சந்யாசம்னு ஒன்று இருக்குது அது வேற அது வந்து அது சன்னியாசர்மத்தை பற்றின விஷயங்கள் அதனால் அதுக்கு அதில் முக்கியமான அம்சம் இந்த விசாரம் இந்த விவேகம்தான் இல்லை பரமஹம்சா யாருக்கெல்லாம் இந்த விவேகம் இருக்கோ அதெல்லாம் இந்த விவேகம் இருந்து அந்த ஞான நிஷ்டை இருக்கோ அவர்கள் எல்லோருமே பரமஹம்சர்கள் யாராக இருந்தாலும் சரி காஷாயம் போட்டிருக்கணும்னு அர்த்தம் இல்லை மொட்டை அடிச்சிருக்கணும்னு அர்த்தம் இல்லை இல்லை முடி வளர்த்தின்னு இருக்கணும்னு அர்த்தம் இல்லை பழித்தது ஒழித்து விடின் பெரியோர்கள் எதை பழிக்கிறார்கள்னா பொய்யான பொருளை மெய்யென்று நம்பி பின்னே போகாதே அதில் வந்து கூட ஒழுக்கன்னு சொல்கிறீங்க நம்ம எதுக்கு வேணாலும் மீனிங் பண்ணிக்கலாம் வேதாந்தம் எதை பழித்திருக்கிறதோ அதை ஒழித்து விட்டால் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் நீட்டலும் வேணும் எதுக்கு பழிச்சதை ஒழிக்கிற வரைக்கும் அதனால முக்த முக்தோ முக்தோ பிணதா நாங்கள்லாம் எங்க போகுது முக்தோ பதி நானா அது அவனை தவிர மற்றவர்கள் முக்தி அடைய முடியாது அடுத்தீரவிவேக்கம்ேத்தர ஆ <speaking in foreign language> <speaking in foreign language> ஆமாத் நீத்தையோட வாசனை ஆனா அதுவும் தப்பு இல்லை அது நம்மளியாம வந்தாலும் அந்த வாக்கியமும் தோஷம் கிடையாது தோஷம் இல்லை கஷீர நீர விவேக விவேக ஹம்சஹாயேவ நச்ச இதர பாலையும் நீரையும் பிரித்து தெரிந்து கொள்வது ஹம்சபக்ஷிதான் வேறு எந்த பட்சிகளும் இல்லை ஹம்ச பக்ஷியை தவிர அது அசாதாரண தர்ம லக்ஷணம் அதுக்கு அசாதாரண தர்மஹா லக்ஷணம் அப்படின்னு தர்க்கசாஸ்திரத்தில் சொல்றது அப்போ அது அசாதாரண தர்மமாக அதுக்கு இருக்கு அதுக்கு இருக்கிற இந்த தன்மை யாருக்குமே கிடையாது ஹம்ச பக்ஷிக்கு மாத்திரம்தான் இது அசாதாரண தர்மஹா வேறு எந்த பட்சிகளுக்கும் இந்த தன்மை கிடையாது அதனால் நச்ச இத்தரகாங்கிறார் ஹம்சம் உன்னால் தான் தெரிஞ்சுக்க முடியும் ஹம்சத்தை தவிர வேறு எந்த பட்சிகளாலும் க்ஷீரநீர விவேகம் பண்ணவே முடியாது எது பால் எது எது நீர்ன்னு தெரியாது ஆனால் அது பகவான் அதுக்கு இயற்கையாக பகவான் அந்த ஹம்சபக்ஷிக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார் ஆனால் நமக்கு வந்து இயற்கையாகவே ஆத்மானாத்ம விவேகம் பண்ணுறதுக்கு முடியாது நாம் செயற்கையாக பண்ணணும் இயற்கையாகவே ஆத்மான விவேகம் பண்ணுறதில்லை நமக்கு வந்து பக்குவம் அடைஞ்சால் தான் நாம் பண்ணுறோம் ஆத்மானாத்ம விவேகா எதிரேவ நல்ல சப்தத்தை பிரயோகம் பண்ணியிருக்கார் எத்திகினா சன்னியாசின்னு அர்த்தம் எத்திகி த்திகனவான் எத்திகி முயற்சியாளன் என்றே அவனுக்கு பெயர் தூய தமிழில் சொல்லணும்னா முயற்சியாளன் எத்திகி என்ன முயற்சியாளன் ஆத்மான ஆத்மாவை பிரித்து தெரிஞ்சுக்கிற முயற்சியாளன் அறிவைப் பெறுவதில் ஆழ்ந்த ஆர்வமுடையவன் ஆழமாக அதில் விருப்பம் அவனுக்கு இருக்குது வேற எதுலேயும் அவனுக்கு முயற்சி இல்லை உடம்பை வந்து நன்றாக உடம்பை வச்சுக்கிறதுலையோ அதுலையெல்லாம் அவனுக்கு முயற்சி இல்லை அவனுடைய முயற்சி எல்லாம் மெய்யறிவைப் பெறுவது ஒன்றிலேயே இருக்கிறது ஆகையினால்தான் அவன் முயற்சியாளன் சன்னியாசிகளெல்லாம் எதிகி அபாமர்த்தியம் எத்தீனாம்னு வேதம் சொல்கிறது அபாமர்த்தியம் எத்தீனாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மந்திரம் சன்னியாசிகளை பார்த்தா அதுதான் சொல்லுவார்கள் அதனால் அபாமர்த்தியம் எத்தீனாம்னா அதனுடைய தாற்பயம் வந்து உலக வாழ்க்கையெல்லாம் அழிந்து போகிற உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு தாற்பயம் கிடையாது அமிர்தத்துவத்தை பெறுவதிலேயே அவர்கள் முயற்சியுடையவர்களாக இருக்கிறார்கள் ஆகையினால எத்திகினா முயற்சி கீதையில் வந்து எதைய சம்ஷித விரதாக எத்தையா எத்திகிங்கிறது ஏகவச்சனம் எதையாகங்கிறது பகு வச்சனம் சம்ஷித விரதாக கீதையில் பார்க்குறோம் எத்திகி முயற்சி பண்ணுறவன் என்ன முயற்சின்னா அவனுடைய முயற்சி எல்லாம் என்னென்னா விடாம வேதாந்த சாஸ்திரத்தை படித்து உண்மையை புரிஞ்சு அந்த ஞானத்தில் உறுதியாக இருக்கிறதான் அவனுக்கு நிஷ்டை வேறு எதுலேயும் அவனுக்கு கருத்தே கிடையாது உலக விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னோ மற்றவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னோ யார் என்ன என்ன விவகாரம் ஒன்றுத்துலையும் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது தனது உண்மை வடிவை உணர்வதில் தான் அவனுக்கு கருத்து மற்றவைகளை பற்றி அவன் சிந்திப்பதே கிடையாது அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் அதை விரும்புவதும் இல்லை வெறுப்பதும் இல்லை உலகையோ உலகத்தில் இருக்கிற மக்களையோ யாரையும் விரும்புவதும் இல்லை வெறுப்பதும் இல்லை தனது உண்மையை புரிந்து தனது உண்மை சொரூபத்தை அறிந்து கொள்வதில் மிகவும் ஆர்வமுடையவனாக அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் ஆக எதிரேவ நச்ச இதர அவனை தவிர வேறு யாரும் கிடையாதுங்கிறார் முயற்சி பண்றவனுக்குத்தான் இந்த ஆத்மானாத்ம விவேகம் ஏற்படுகிறது எத்திகினா சன்னியாசி சன்னியாசின்னு சொன்னால் வேதாந்த விசாரம் பண்ணுறவன் அர்த்தம் வாழ்க்கைய மற்ற உலக வாழ்க்கையெல்லாம் விட்டுவிட்டு வேதாந்த விசாரம் செய்து தனது ஸ்வரூபத்தை நன்கு தெரிந்து கொள்கின்றவன் என்று பொருள் அவனுக்குத்தான் இந்த விவேகம் உண்டாகும் மற்றவர்களுக்கு உண்டாகாது கர்மிகளுக்கோ பக்தர்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு தான் என்ன அவன் மாறணும் பக்தந்தான் க எத்தியாக மாறுறான் அதில் ஒன்றும் கிடையாது அதுலேயே இருந்துட்டு முடியாது நான்ச்சி தரஹா அந்த ஒரு பிரமாணமே போகும் பகவான் சொல்லியிருக்கிற பத்தாவது ஸ்லோகத்து பிரமாணம் ஒன்றே போரும் ஸ்பஷ்டமான பிரமாணம் பதினெட்டாம் அத்தியாயத்துலேயும் சொல்லியிருக்கார் அந்த பத்தாவது ஷரத்தியாயத்தில் சொல்லியிருக்கிற அந்த ஸ்லோகம் இருக்கேன் என்னிடத்தில் பக்தி பண்ணுபவர்களுக்கு நான் ஞானத்தை கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிற ஸ்லோகம் மிகவும் வலிமையான பிரமாணமாகும் இதற்கெல்லாம் நான் சொல்கிறேன் இந்த கருத்துக்கு மிகவும் வலிமையான பிரமாணம் மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதையந்தச் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச தஷாமைவாக்கம்பா மஹானஜம் தம ஆத்மாத்மாவஸ்தோ ஜானதீபாஸ்வதா அந்த ஸ்லோகந்தான் மிகவும் பலமான பிரமாணம் இன்னும் பல பிரமாணங்கள் இருக்கின்றன உங்களுக்கு தெரிந்த வலிமையான பிரமாணமாக அதை நான் சொல்லுகிறேன் என்னால் ஆத்மாநாத்மவிவேகிதிவத்மாந் ந முயற்சியாளந்தான் ஆத்மான ஆத்ம விவேகத்தை நன்கு அறிகின்றான் மற்றவர்கள் இல்லை முயற்சின்னு பண்றவங்கிறது யாரை குறிக்கிறது இவன் கர்மாவெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு ஈஸ்வரனை நன்றாக தியானம் பண்ணியாச்சு நிர்கு சகுண பிரம்ம நிஷ்டையை இப்ப நிர்குண பிரம்ம நிஷ்டைக்காக வேதாந்த விசாரம் பண்றான் அவனுக்குத்தான் இந்த ஆத்மா பிரம்மம் ஈஸ்வரன் ஜீவன் இந்த பேதம் எல்லாம் எப்படி எந்த திருஷ்டியில பேதம் எந்த திருஷ்டியில அபேதம் அப்படிங்கிற விவேகம் எல்லாம் அவனுக்கு தான் பூர்ணமாக இருக்கிறது ஆக அவன்தான் மற்றவன் இல்லை ந சம்சயகான்னு நம்மள அறியாம சொல்லிவிட்டேன் நான் என்ன அறியாம சொன்னேன் அதுவும் தப்பு இல்லை அம்ச பட்சிதான் அது மாதிரி இவன் தான் மோட்சத்தடை இதுல சந்தேகம் இல்லை ந சம்சயா அப்போ நம்மளை அறியாமல் நம்ம சொன்னோம்னா நம்ம வாக்கியம் இல்லது அது வந்து கிரமம் பகவானோட அனுகிரகம் தான் ஆனால் பொருத்தமாக அமையணுமே ந சம்சயா அதில் சந்தேகமே கிடையாது உங்களுக்கு சந்தேகம் வரலாம் இல்லையே பக்தியிலேயே முக்தி வந்துடுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் சந்தேகம் வந்துடும் அதனால என்ன சொல்றோம் ந சம்சயா இதில் சந்தேகமே கிடையாது ஞானாதேவத்து கைவல்யம் ந சம்சயா இது பகவானுடைய வாக்கியம் அடிக்கடி கிருஷ்ணர் ந சம்சயா சந்தேகப்படாதேங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு சந்தேகம் வரும்னு அர்த்தம் சந்தேகம் வரும் அந்த சந்தேகத்தை நீ ரொம்ப சந்தேகத்தை வந்து பலப்படுத்திக்காதே அது வந்து அப்படி தோணும் கொஞ்சம் நாள் ஆனால் உனக்கே தெரியும் உண்மை புரிஞ்சு போய்டும் ஆனால் நச்ச இதரஹா அடுத்த ஸ்லோகம் இந்த மூன்று ஸ்லோகங்களும் பரமஹம்சுவரூபத்தை உபதேசித்திருக்கிறது பரமஹம்சுவரூபம் பரமஹம்ச லக்ஷணம் பரமஹம்ச லக்ஷணம் சன்னியாசிகளை எல்லாம் வந்து அட்ரெஸ் பண்ற போதுதான் பண்றாங்க கூப்பிடுற ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவராஜ காச்சாரியவரிய பதவிய பிரமாண பாரவார பாரீண யமன பிராணாம பிராரான்டாங்க தபிரவர்த்தி அநாவிச்சி பரம்பரா பிராப் ஷட் தர்சனாச்சாரிய வியான சிம்ஹாசனீஸ்வர இப்படியெல்லாம் வந்து சங்கராச்சாரியார் பிரதாவளின்னு பேர்துக்கு பிரதாவளின்னா அவங்கள வந்து அந்த மரியாதை பண்ணுறது நம்ம கூப்பிடுறது அது ஆரம்பமே என்னென்னா ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரிய வரிய பரிவிராஜக ஆச்சாரிய வரிய பதவாக்கிய பிரமாண பாராவார பாரீன பதவாக்கிய பிரமாணம்னு சொன்னால் பதசாஸ்திரம் வாக்கியசாஸ்திரம் பிரமாணசாஸ்திரம் பதசாஸ்திரங்கிறது வியாக்கரணசாஸ்திரம் வாக்கியசாஸ்திரம்ங்கிறது மீமாசாசாஸ்திரம் பிரமாணசாஸ்திரம்ங்கிறது நியாயசாஸ்திரம் இந்த மூணையும் கரைகண்டவரான் அவர் பதவாக்கிய பிரமாண பாராவார பாரீன அதில் சாஸ்திரத்தில் அந்த ஞானத்தில் கரை கண்டவர் அது மாத்திரம் இல்லை பாராவார பாரீன யம நியம ஆசன இந்த அஷ்டாங்க யோகம் இருக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவர்னு யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதி அஷ்டாங்க யோகானுஷ்டான தப்சக்கரவர்த்தி அப்படிலாம் சொல்கிறது அதெல்லாம் வந்து அதெல்லாம் உண்மையான விபூதி தான் அது அவங்களுக்கு அதெல்லாம் இருந்தால் தான் அது பொரு பொருந்தும் இத்தனை லக்ஷணம் சொல்கிறோம் அதில் முதல் லக்ஷணம் என்னதுன்னா பரமஹம்சா ஸ்ரீமத் பரமஹம்சா இந்த சதாசிவிரேந்திரோட முத்ரையே பரமஹம்சதான் எந்த பாட்டா இருந்தாலும் ஸ்லோகம் படிக்கலாம் அடுத்த ஸ்லோகம் அத்தியஸ்தோர்தானோத் निर्विकारस्य, विकारो மோர் விஷ்வஸ்தோரோ விக்கி கவசித் ஆத்மா நிர்விகார என்ற லக்ஷணம் மீண்டும் சொல்லப்படுகிறது எந்த மாறுதலும் இல்லாதவர் இல்லாதது ஆத்மா பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது இந்த ஸ்லோகத்தில் அதற்கு ஒரு திருஷ்டாந்தம் கூறப்பட்டிருக்கிறது அத்தியஸ்தோர்தானோ விக்காரஸ்யா நகி கவசித் அத்தியஸ்தோர விக்கார ஸ்தானோ நகி க்வச்சித் சாத் அப்படி அண்மையும் அதாவது ஒரு கட் ஒரு கட்டை இருக்குது ஒரு தூணு இருக்குது அந்த தூணை வந்து இருட்டில் ரெண்டும்ங்கட்டாக இருட்டில் ரொம்ப வெளிச்சமும் இல்லை ரொம்ப இருட்டும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் மந்தாந்த காலத்தில் அதை வந்து பார்த்து யாரோ ஒரு ஆள் இருக்கிற மாதிரி நினைக்கிறோம் அது மாத்திரமில்லை எப்போ பார்த்தாலும் நமக்கு பேப்பரை படித்து படித்து முகமூடி திருடனாக இருக்குமோன்னு பயம் ஏன்னா பேப்பரை திறந்தா தினமும் வந்து இந்த பக்கம் அந்த ஏதோ ஒரு பேஜில் வந்து முகமூடி கொள்ளை அப்படி வந்து நிறைய வர்றது பார்த்ததுனா நமக்கு மனசுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கிறதுனால அந்த பேப்பர் படிச்சு அந்த விற்பி வேற ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்கா என்ன ஆச்சுன்னா இது கம்பத்தை பார்த்த உடனே அவனாத்தான் இருக்குமோ அங்கே போட்டிருந்தேன் நேற்றுக்கு தான் அடுத்த திருவில் வந்தான் நான் இந்த திருவில் வந்துட்டானோ அப்படின்னு தோன்றுறது அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி என்னமோ அது நம்ம மனசு இந்த மனசனுடைய எண்ணத்தின் காரணமாக அது இன்னமும் அசைகிற மாதிரி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அசைகிறான்ல ஆமாம் அசைறான் அசைறான் அசை நம்ம பக்கத்தில் இருக்கிறாருக்கு இதே கதை அவராவது ஞானியாக இருக்கக்கூடாத ஒன்றா ஐஜானி ஐஜானி ரெண்டு பேருக்கும் ஆமாம் ஆமாமா ஃபோன் பண்ணுவோமா இல்லை தடியெடுத்து அடிப்போமா இல்லை ஆளை கூப்பிடுவோமா இன்னெல்லாமோ தோன்றுறது கையை செய்கிற மாதிரி இருக்குது காலை செய்கிற மாதிரி இருக்குது அது ஏதோ ஒரு நிழல் அந்த இருட்டு தானே ஏதோ ஒரு பொருளோட நிழல் லேசம் இப்படி இப்படின்னு ஆடுறது அவ்வளோதான் இது தோன்ற இந்த அனுபவம் உண்டு யாருக்கும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் இந்த அனுபவங்கள்லாம் உண்டு இல்லை நமக்கு பிரசித்தமான நம்முடைய அனுபவத்தை வச்சுட்டே சாஸ்திரம் பேசுகிறது அது மாதிரி அது நமக்கு அப்படி தோன்றுறது அப்புறம் கொஞ்சம் லைட்டெல்லாம் கொண்டு வந்து அடித்து பார்த்ததுக்கப்புறம் இது வெறும் தோணும் அப்படின்னு உடனே வெறும் தூணுக்கு அப்புறம் அர்த்தம் எது ஸ்திரமா வச்சிருக்கோ அதுக்கு பேர் தூணு நித்திய சர்வகதானு பிரம்மத்துக்கே ஸ்தானுன்னு பேர் எது ஸ்திரமாயிருக்கோ அதுக்கு ஸ்தானு ஸ்திரத்துவாத் ஸ்தானு அச்சலத்துவாத் ஸ்தானு சர்வகதாத் ஸ்தானு எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதால் ஸ்தானு எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதால் அசையாததால் ஸ்தானு என்ன சொல்ல சர்வகதாத் அச்சலத்துவாத் அந்த ஸ்தானுல என்ன பண்ண திருடன் சேர்த்துக்கணும் கற்பிக்கப்பட்ட திருடனிடம் உண்டான விகாரங்கள் ஸ்தானோ நகி குவச்சித் கம்பத்திற்கு இல்லை சிறிதளவும் கம்பத்துக்கு அந்த விகாரம் இல்லை கம்பம் அல்லது தூண் அதற்கு இல்லை இது திருஷ்டாந்தம் அதே மாதிரிதான் திருஷ்டாந்தம் நீங்களே பண்ணிவிடுவீங்க உங்களுக்கு படிச்சு படிச்சு உங்களுக்கே தோணும் ஆனால் புஸ்தகத்தில் எழுதிருக்கு அதனால நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அதனால நாத்மனோ நிர்விகாரஸ்ய விகாரோ விஸ்வஜ்தப்படியே விக்காரன ஆத்மனாஸ்தி விஷ்வஹம் இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுகின்ற விக்காரங்கள் விஸ்வ அங்கே வந்து சோரஜோரீக்குவல் டூ நிர்விகாரஸ்ய ஆத்மன கம்பம் ஆத்மாவோடு ஒப்பிடப்படுகிறது கற்பிக்கப்பட்ட திருடனின் விகாரங்கள் பிரபஞ்சத்தின் மாற்றங்களோடு ஒப்பிடப்படுகிறது என்று புரிந்து கொள்வோமாக கிையாது எழக்கம் போல போட்டுக்கே முன்னாடி எதோர விணோ நி க்வித் சாத் க்வச்சி நி சாரி விக்கார அல்லது அஸ்தி சப்ளை பண்ணிக்கணும் நாத்மனோன் இருக்கு அந்த நாவை அங்கே பிரிக்கணும் நாத்மனோங்கிற அந்த ஆத்மனகான் இருக்கு அந்த நாத்மனோ நத்மனகான்னு பிரித்து இந்த பவத்தின்னு சேர்த்துக்கொண்டு பவதி இல்லாட்டி அஸ்தின்னு சேர்த்துக்கொண்டு ந பவதி நாஸ்தி கிடையாது அப்போ அகம் நிர்வீகாரா ஒன்றுமே மாற்றங்கள்லாம் கிடையாது நமக்கு வந்து மாற்றத்தை நினச்சாலே அதாவது நமக்கு நல்ல நிலையெல்லாம் இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம் நல்ல நிலைகள்லாம் மாறவே கூடாதுன்னு நினைக்கிறோம் இப்படியே நடந்துகிட்டு இருக்கக்கூடாதா தின காலம்புற எழுந்து தியானம் பண்ணிட்டு இப்படியே முடியாது ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் டாடா குட் பை போய்ட்டு வாங்குவோன்னு நீங்களும் நானும் சொல்லிவிடுவேன் நீங்களும் போக வேண்டிதான் வழியில் வந்து இப்படியே தினந்தோறும் சற்சங்கத்திலேயே இருந்துட்டு இருந்தால் பிரம்மானந்தமாக இருக்குமே அப்படின்னு தோணும் ஆனால் தோணாது என்ன கொஞ்ச நாள் இப்போவே எல்லோரும் விட்டு ட்ரெயினுக்கு எப்படி போகிறது வர்றது எல்லாம் யோசிக்க எல்லாம் பண்ணணும் எதுக்கா நீங்கள் எப்படி பண்ணால் விட்டுடா இங்கே சுவாமிஜி தான் நினச்சிக்கிறாருன்னு நல்லா பண்ணுவோம் நானே உங்களுக்கு வாங்கி எல்லாம் கொடுக்குறேன் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறது அதனால் மாற்றத்தை மனிதன் விரும்புவதில்லை அதுவும் நல்ல சௌரியமான வாழ்க்கை இருக்குன்னா அந்த மாற்றத்தை மனிதன் விரும்புகிறதே இல்லை அது அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறான் நடக்குமோன்னா மாயா இருக்கே மாயா ஜகமிலையேல் மற்ற எனக்கோர் பற்றுமில்லை நீயே நான் வந்து நிற்பேன் பராபரமே ஒரு பாட்டு தாய்மான பாட்டு மாயா ஜெகமிலையேல் மற்ற எனக்கோர் பற்றுமில்லை இந்த மாயா ஜகத்தில் எனக்கு எங்கே பற்று இருக்க போகிறது நீயே நான் என வந்து நிற்பேன் பராபரம் நீயே நான் என வந்து நிற்பேன் பராபரவை அதனால இதெல்லாம் இருக்கிறதுனால தான் தோன்றது மாற்றத்தை நாம விரும்பறதில்லை இந்த சப்ஜெக்ட் வரும் மாற்றத்தை நாம் விரும்புவதில்லை ஆனால் நாம் விரும்பாவிட்டாலும் மாற்றம் வந்தே தீரும் ஆகையினால அது ஒன்று கொஞ்சம் சாதாரண லௌகிகமாகவே கொஞ்சம் மெச்சூரிட்டி இருந்து அக்சப்ட் பண்ணிவிட்டால் ஓகே ஆனால் அது அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம் அக்சப்ட் பண்ணிக்கணும்னு நினப்போம் பண்ணிக்க முடியாது அதுதான் அவஸ்தை அக்சப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம் அக்சப்ட் பண்ணிக்கணும்னு நினப்போம் ஆனால் பண்ணிக்க முடியாமல் உள்ள வந்து அது உள்ளே போகாது தடுக்கும் என்னமோ படுக்கப்படுன்னு தடுக்கும் போக மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி தடுக்கும் அவ என்ன ஞான நிஷ்டை இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளமே இல்லை அதுதான் சொல்கிறார் அவர் அகம் நெர்விகாரகா அஸ்மி நான் எந்த மாற்றங்களும் இல்லாதவன் நான் ஒருபொழுதும் எந்த மாற்றத்தையும் விரும்பவில்லை நடப்பது நடக்கட்டும் நடந்தது நடந்தவைகள் நடப்பவைகள் நடந்து கொண்டிருக்கட்டும் நடக்க போகின்றவைகளும் நடக்கட்டும் இப்படித்தான் நடக்க வேண்டும் இப்படி நடக்கக்கூடாது என்று நான் நினைக்கப் போவதில்லை எப்படியும் எது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வரட்டும் அகம் நெர்விகார அப்போதுமே அகம் நெர்வீக்கார அநாத்மா சர்வதா சவிக்கார அதை எப்படி மாற்ற முடியும் இந்த உண்மையை உணர்ந்திருக்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தின் மூலம் வலியுறுத்தப்படுகிறது மேலும் ஸ்லோகங்களின் கருத்துக்களை அடுத்தவகி பார்கூணமூர்ணமி பூர்ணாத் பூர்ணமுதட்சே பூர்ணஸ் பூர்ணமாதாஜ பூர்ணமேவிஷா ஹரி ஓ